அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில உப தலைப்புகள் அதாவது சில சப் சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் சிந்தனை பண்ணி கொண்டு வருகிறோம் மனநலத்தை முன்னிட்டு கள்ளாமை அதிகாரத்தை படித்திருக்கிறோம் அதனுடைய பத்து குரலுடைய சாரங்களை இப்பொழுது சொல்ல போகிறேன் கள்ளாமை அதிகாரத்தினுடைய சாரம் ஒவ்வொரு குரலை சுருக்கமாக படித்து சொல்லுகிறேன் முதல் குரல் எல்லாமை வேண்டுமான் என்பான் நினைத்தொன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு அறிஞர்களால பழிக்கப்படாமல் இருக்க விரும்புகிறவன் எந்த பொருளையும் ஏமாற்றி கவரக்கூடிய எண்ணம் இல்லாத நல்ல குணத்தினால தன்னுடைய உள்ளத்தை கவனமாக பாதுகாத்துக்கணும் எல்லாமை வேண்டுவான் என்பான் பிறர் நம்மளை பழிக்காமல் இருக்கணும்னா எல்லா வகையிலையும் தன்னுடைய மனசில் பிறர் பொருளை கவரக்கூடிய குணம் இல்லாமல் இருக்கணும் அடுத்தது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல் மற்றவங்களுடைய பொருளை எப்படியாவது ஏமாற்றி நான் பறிச்சுடுவேன் அப்படின்னு நினைக்கிறது மனசில் நினைக்கிறது பெரிய கெடுதல் அப்படின்னு சொன்னார் ஆக திருடுறது களவாடுறதுனா என்ன அதை அவசியம் நீக்க வேண்டும் என்றும் இங்கே உபதேசிக்கப்பட்டது ரெண்டு குரல் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் இது மூணாவது குரல் அதாவது திருடுறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் செல்வம் கிடைக்கிறதாக இருந்தாலும் அது என்ன ஆகும்னா கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் வளர்ற மாதிரி வளரும் திடீர்னு காணாமல் போயிடும் வாழ்க்கையில் பெரிய துன்பத்தை அது உண்டு பண்ணியே தீரும் ஆக களவினால் வரக்கூடிய ஆக்கமானது வளர்ச்சி அடைவது போல தோன்றி அளவிறந்து ஆவது போல அப்புறம் கெட்டு போயிடும் பேரின்பத்தை உணர முடியாமல் கெடுத்துவிடும் அப்படின்னு பொருள் நாலாவது குரல் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் பிறருடைய பொருளை கவறதில் ஆழ்ந்த விருப்பம் அது இன்பம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணோம் அது என்ன ஆகும்னா பயனை தரக்கூடிய போது விளைவின் கண் வீயா விழுவம் தரும் கொடுமையான கஷ்டத்தை கொடுத்து விட்டு போயிடும் அஞ்சாவது குரல் அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல் மற்றவங்களுடைய பொருளை கவர்ந்து சுகமாக இருக்கலாம் அப்படின்னு அவன் எப்போ அது ஏமாந்துட்டு இருப்பான்னு எதிர்பார்த்துட்ருக்குறவனுக்கு எல்லா உயிர்களத்திலையும் அன்பாக இருந்து மகிழ்ச்சி அடைகிற வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார் அதாவது துறவிய மனசில் வச்சுன்னு சொல்கிறார் துறவி எல்லார்டையும் இறக்க குணத்தோட அன்பாக இருக்கணும் அவன் வந்து பொருளை விரும்பினான்னா அவன் மனசில் எப்படி அன்பு வரும் இரக்கம் வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் இது ஆறாவது குரல் அதாவது திருடர புத்தி இருக்கிறவனுக்கு அதுல ரொம்ப பிரியம் இருக்கிறவனுக்கு சாஸ்திரப்படி ஒழுக்கமாக வாழ்றது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது தத்துவ ஞானத்தை நாம் அடையவே முடியாது அப்படிங்கிறது இந்த குரல் ஏழாவது குரல் களவெண்ணும் காரறிவாண்மை அளவெண்ணும் ஆற்றல் புரிந்தார்கண் இல் அளவெண்ணும் ஆற்றல் புரிந்தார் கண் களவெண்ணும் காரறிவாண்மை கிடையாதுன்னு படிக்கணும் அதாவது சாஸ்திரத்தை படிச்சு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற முயற்சி இருக்கிறவனுக்கு மற்றவங்களுடைய பொருளை தன்னுடையதாக்கிக் களம் அப்படிங்கிற ஒரு மருள் மோகம்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறார் ஆ ஒழுங்கா இருக்கிறவனுக்கு இந்த மனசு வராது ஒழுங்கு இல்லாதவனுக்கு இன்பம் வராது அப்படின்னுங்கிறது தான் கருத்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு எட்டாவது குரல் சொல்லுகிறது அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு திருடர புத்தி இருக்கிறவனுடைய மனசில் எப்போ பார்த்தாலும் அந்த திருட்டுத்தனமே அதை நினைச்சுட்டு இருப்பான் அது எப்படி இருக்குன்னா சாஸ்திரத்தை படித்து தத்துவத்தை புரிஞ்சு இருக்கிறவங்களுடைய மனசில் எப்படி தர்மம் அந்த ஞானம் நிலைச்சி நிற்குமோ அது மாதிரி இவர்களுடைய மனசில் அந்த திருட்டு புத்தி நின்று கொண்டே இருக்குங்கிறார் எது நிற்கணும் மனசுலங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த குரலில் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் இது ஒன்பதாவது குரல் களவல்ல மற்றைய தேற்றாதவர் அளவல்ல செய்தான்கே வீவர் அதாவது களவுக்கு மாறான நல்ல குணங்களை அறிஞ்சு கடைப்பிடித்து பாதுகாக்காதவர் அளவு கடந்த தீமைகளை எல்லாம் செய்துவிட்டு பின்பு நரகத்தில் பெரும் துன்பம் அடைவார் அர்த்தம் நரகம்னா இந்த வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் என்றும் புரிந்து கடைசி குரல் கழ்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு திருடற புத்தி பிறருடைய பொருளை கவரணுங்கிற புத்தி உள்ளவனுக்கு உடம்பே ஒத்துழைக்காது உடம்பே அவனுக்கு கெடுதலை பண்ணும் ஆனால் கொஞ்சம் கூட பிறர் பொருளை கவரணுங்கிற எண்ணமே இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கார் பிறர் பொருளை தனதாக்கி பழகியவருக்கு அவருடைய உயிர் தங்கியுள்ள உடலும் துன்பத்தை கொடுத்து உயிரை வெளியேற்றிவிடும் பிறர் பொருளை கவர விரும்பாதவரை தொலைவில் உள்ள விண்ணுலகத்தினர் தள்ளிவிடாமல் தங்களுடன் வாழ வைத்து இன்புறுவார்கள் என்பது இது கருத்து ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் பிறருடைய பொருளை இதைத்தான் பதஞ்சலி மகரிஷி எமம்ங்கிற தலைப்புல அஸ்தேயம்னு உபதேசம் பண்ணியிருக்கார் தியானத்துல உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவன் தானும் பொருள் நிறைய வச்சுக்க கூடாது பிறர் பொருளையும் எடுத்துக்கணுங்கிற எண்ணமும் உடையவனாக இருக்கக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணியிருக்கார் அதத்தான் திருவள்ளுவர் இப்படி பத்து குரட்பாக்கள்ல நம்ம மனசுல பதியறதுக்காக உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த கருத்துக்கள் நம்முடைய ஆள் மனசுக்கு செல்லட்டும் இந்த எண்ணங்களை உடையவர்களோடு நாம் பழக கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கட்டும் நல்ல எண்ணங்களே எண்ணி நாமும் சமூகமும் நன்றாக இருப்பதற்காக திருவள்ளுவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்